வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரிச்சர்ட் ஜான்சன் அவர்கள் அமெரிக்க செனட் சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது துணை அதிபர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு சான்ஃபோர்டு ஃப்ளம்மிங் என்பவர் ராயல் கனடியன் இன்ஸ்டிடியூட்டில் நடந்த சந்திப்பின்போது போது எனப்படும் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் டைம் முறையை அமல்படுத்த வேண்டும் என முன்மொழிந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு சிட்னியில் நடைபெற்ற கலவரத்தின் போது இங்கிலாந்து கிரிக்கெட் அணி தாக்கப்பட்டது லார்ட் ஹாரிஸ் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி கலவரக்காரர்களின் தாக்குதலுக்கு உள்ளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேரன் ஜி ஹார்டிங் என்ற அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையில் முதல் முதலாக வானொலி பெட்டியை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் மரண தண்டனைக்காக நச்சுவாயு பயன்படுத்தும் முறை முதன் முதலாக நேவாடாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் நேதாஜி அவர்கள் ஜெர்மனியை விட்டு தெற்காசியாவுக்கு புறப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கியூபாவுடனான போக்குவரத்து பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் ஐக்கிய அமெரிக்க மக்களுக்கு தடை செய்யப்பட்டதாக அதிபர் ஜான் எஃப் கெனரி அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நா ஸ்டாக் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எண்பத்தி நான்கு நாட்கள் விண்ணில் ஆராய்ச்சி முடித்த பின்னர் முதலாவது அமெரிக்க விண்வெளி ஆய்வுக்கூட ஸ்கைலாப் நான்கு வீரர்கள் பூமிக்கு திரும்பினர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு ராபர்ட் நாக்ஸ் பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியின் கப்பல் மாலுமி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு டிமிட்ரி மென்டலீவ் ரஷ்ய வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஜாகிர் ஹுசைன் இந்தியாவின் மூன்றாவது குடியரசுத் தலைவர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நான்காம் ஆண்டு ஜோசப் பிரீட்ஸ்லி ஆங்கிலேய வேதியியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சாலமன் ஜான் பில்லை எழுத்தாளர் சிலோன் பேட்ரியட் பத்திரிகையின் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ராபர்ட் ராபின்சன் நோபல் பரிசு பெற்ற பிரிட்டன் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நா சண்முகதாசன் ஏழ தமிழ்ச்சங்க ஏழ தமிழ் தொழிற்சங்கவாதி அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரியநாயகம் சந்திரநேரு அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர் இந்நாளின் சிறப்புகள் பௌத்த வழிபாட்டு நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே